அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உண்ணாது நோற்பார் சொல் நோற்பாரின் பின் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியர் மற்றவங்க சொல்லக்கூடிய கடுமையான சொற்களை தாங்கிக் பிறகுதான் சாப்பிடாம உடம்புல வர துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் பெரியவர்களாக இருப்பார்கள் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பார் நோற்பார்னா தாங்கிக் கொள்வது அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகின்றவர் அதுதான் நோன்புனாலே நாம விரும்பி துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் இங்க இந்த பொறையுடைமையினுடைய சிறப்பை சொல்லுவதற்காக திருவள்ளுவர் மற்றவங்க சொல்கிற சொல்லை கடுமையான சொற்களை தாங்கிக்கிறவனுக்கு அப்புறம்தான் சாப்பிடாமல் இந்த தவ வாழ்க்கை மேற்கொள்ளுகின்றார்களே அவர்கள் பெரியவர்களாக கருதப்படுவார்கள் பொறுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா யான் எனது எனும் செருக்கு இல்லாமல் இருந்தால் தான் பொறுத்துக்க முடியும் தன்னுணர்வை வென்றவன்தான் பிறர் சொல்லக்கூடிய சொற்களையெல்லாம் பொறுத்துக்க முடியும் பாராட்டி பேசினாலும் அவர்களுக்கு அது ஒன்றும் இன்பம் தராது கடுமையா பேசினாலும் அதை பொருட்படுத்த போவதில்லை தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்று தவத்தில தான் திருவள்ளுவரம் உபதேசம் செய்திருக்கிறார் ஆகவே உடலை வாட்டும் பசியை பொறுத்து உண்ணாமல் மன வலிமையோடு தவன் பெரியவர்கள் தான் ஏன்னா பசியை பொறுத்துக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ஆனா உயிரே போகிற மாதிரி கொடுமையான சொற்களை சில பேர் பேசுவார்கள் அப்பேற்பட்ட கொடுமையான சொற்களை தாங்கிக்கிறவன் உண்மையிலேயே உயிரை உயர்த்துகிறான் உயிரை உண்மையிலேயே பாதுகாக்கிறான் தவமுடையவர்கள் அவர்களுக்கு அப்புறம்தான் இவங்க தான் உயர்ந்தவர்கள்ங்கிற கருத்து உடல் வருத்தம் தாங்கக்கூடிய அவர்களை காட்டிலும் உயிர் வருத்தம் தாங்கும் பொறையாளரே உண்மை பெரியார் அப்படிங்கிறார் உயிர் வருத்தம்னா உள்ள வருத்தம் உயிருக்கு அதாவது இந்த உணர்ச்சிகளால் வரக்கூடிய துன்பங்கள் நம்முடைய உடம்பை ஒரு இடத்துல போட்டு ஒரு அறையில் போட்டு நமக்கு காற்று இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் பண்ணினா தாங்கிக்க முடியாது ஃபிசிக்கலி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் இந்த உடம்பால் துன்பப்படும் ஆனால் சில சமயம் உடம்பு நல்ல பாதுகாப்போடு இருந்தாலும் நம்மை மட்டமாக ஒரு சிலர் பேசினால் அது உணர்ச்சினால் மனசில் இருக்கக்கூடிய மதிப்பு மானம் பெருமை எல்லாம் சொல்ல போகிறார் பின்னால் அப்போ ரொம்ப தாங்க முடியாது என்ன ஜெயிலில் போட்டால் கூட பரவாயில்லை சாப்பாடு கொடுக்காட்டா பரவாயில்லை இப்படி கொடுமையாக பேச வேண்டாம்னு நம்ம சொல்லுவோம் ஆகினால உடம்பால் வர்ற துன்பத்தை காங்கிக் கிரவங்களை சன்னியாசிகள் துறவிகள்லாம் உடம்பு வருத்தத்தை தாங்கிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு யாராவது கடுமையா அவர்களை சொன்னா தாங்கிக்க முடியுமான் அதையும் தாங்கிக்கணும் அப்பதான் அவங்க உண்மையான பெரியவர்கள் ரெண்டும் வேணும் நோன்புன்னு சொன்ன நம்முடைய வில்பவர் தாங்கிக் நம்முடைய நம்ம இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதை தாங்கிக்கிற சக்தியை நம்ம கொண்டு வரணும் செயல்படுறதுக்கும் சக்தி வேணும் செயல்படாம எதிர்ச்செயல் புரியாமல் தாங்கிக்கிறதுக்கும் மன வலிமை வேணும் ஆக மன ஞானபலம் மனோபலம் அப்படிப்பட்ட உண்மையிலே ஞானபலத்தினால மனோபலத்தினால பொறுக்கிறது தான் உண்மை தவம் அப்படிங்கிறார் உணவில்லாமல் மேற்கொள்ளும் தவத்தை காட்டிலும் உணர்ச்சிகளை அடக்கி ஆளுகின்ற கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி ஆளுகின்ற தவமே சிறந்த தவம் என்பது கருத்து பிறர் சொல்லும் இன்னா சொல் நோட்பாரின் மற்றவர்கள் தம்மை பற்றி சொல்லும் கடுஞ்சொற்களை நோற்பாரின் அறிவுறுதியால் பொறுத்து கொள்ளுகின்றவர்களுக்கு பின் அடுத்தே உண்ணாது நோற்பார் பெரியர் உணவு ஏற்காமல் தவம் செய்பவர் பெரியவராக கருதப்படுவார் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று நீத்தார் பெருமையிலே சொல்லியிருக்கிறார் துறவிகளை பற்றி இது எல்லாமே சேர்ந்துதான் வரும் கொடுஞ்சொற்களை எல்லாம் பொறுக்கிறதும் அதுல ஒரு அம்சந்தான் இருந்தாலும் இந்த இடத்துல பொறையுடைமைக்கு ஏற்றம் கொடுத்து வள்ளுவர் இந்த கருத்தை உபதேசம் செய்திருக்கிறார் ஆக உடல் வருத்தத்தை விட உணர்ச்சியால் ஏற்படும் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளுகின்றவனே மேலானவன் என்பது கருத்து மனு தன்னுடைய நீதி நூலில் உபதேசம் பண்ணுகிறார் துன்பத்தால் நொந்து வசை மொழிபோரை பொறுக்கும் மன்னன் வானுலகத்தில் இன்பம் பெறுவான் மனுநிதி எட்டாவது அத்தியாயம் முன்னூத்தி பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் அப்படி சொல்லி இருக்கிறார் மனு பகவான் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்ல நேரனும் திருக்குறளையும் நம்ம பார்க்க போறோம் பொருட்பால் ஆகவே இந்த பொறையுடைமையினுடைய பெருமையை உணர்ந்து கொள்வோம் பொறையுடைமை அதிகாரம் நிறைவு பெறுகிறது நாளை இந்த பொறையுடைமை அதிகாரத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் வகுத்து தொகுத்து நிறைவு செய்வோம் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குறலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது